நேர்களுக்கு வணக்கம் சமையல் சமையல் பகுதிக்காக உங்கள் அலமையிலும் நம்ம இன்னைக்கு செய்ய போகிறது பேரிச்சம்பழம் கடலை பருப்பு அல்வா செய்ய தேவையான பொருட்கள் ட்ரை பெரிய சம்பழம் பதினைந்து வேக வைத்த அரைத்த கடலை பருப்பு ஒரு கப் பால் கால் கப் வெல்லம் அரை கப் முந்திரி தேவையான அளவு திராட்சை தேவையான அளவு நெய் அஞ்சு ஸ்பூன் செய்முறை முதல்ல நம்ம பேரிச்சம்பழத்தை வந்து இது தண்ணி ஊற்றி ஒரு நாலு மணி நேரம் ஊற வச்சுருவோம் அதனால் ஊறினதும் அதை எடுத்து மிக்சியில் ஒன்று பாதிமாக அரைச்சிப்போம் நல்லா நைஸ் அரைக்க வேண்டாம் கொஞ்சம் பிட் பிட்டாக இருக்கிற மாதிரி அரைச்சிக்கலாம் அரைச்சி எடுத்து வச்சுருவோம் வே கடலைப்பருப்பு வேக வச்சு அரைச்சி வச்சுருக்கோம் மிக்சியில் ஸ்டவ் பற்ற வச்சுட்டு ஒரு பாத்திரத்தில் வெள்ளம் பொடி விட்டுட்டு தண்ணி ஒரு டம்ளர் ஊற்றி கொதிக்க விடுவோம் அது கொதித்ததும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் அதை எடுத்து வடிகட்டி வெள்ளைக்கரைசெல்லாம் எடுத்து வச்சுப்போம் ஸ்டவ் பற்ற வச்சிட்டு ஒரு பாணல் வச்சிடலாம் வானல் காய்ச்சதும் ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றி நெய் உருகினதும் முந்திரி திராட்சை வறுத்து ஒரு பவுலில் எடுத்து வச்சிடலாம் ஸ்டவ் பற்றி ஒரு பாத்திரத்தில் நெய் பாத்திரம் காஞ்சதும் நெய் மூணு ஸ்பூன் ஊற்றிடுவோம் நெய் உருகினதும் இந்த பெருச்சம்பழம் ஊற வச்சு அரைச்சி வச்சுருக்கோம் அதை எடுத்து நல்ல நல்லா வதக்கிப்போம் பேச்ச மழை நல்லா வதங்கட்டும் கொஞ்சம் வதங்கினதும் இந்த வேக வச்சு அரைச்ச கடலை பருப்பு அதில் கொட்டி கலந்துடலாம் கலந்து நல்லா வதக்கி போனையிலேயே நல்லா வதக்கிட்டு கொஞ்சம் வதங்கினதும் இந்த ராஸ் மெல் போகும் போன உடனே அந்த பால் எடுத்து அதில் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுவோம் பாலோடு அது வேகட்டும் பால் விட வேந்து மிக்ஸ் ஆன உடனே கொஞ்சம் வெந்த உடனே இந்த வெள்ளை கரை சொல்றதுலையா அதை எடுத்து அதில் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுவோம் நல்லா கலந்து விட்டுவோம் க கலந்து விட்டு ஒரு ஸ்பூன் நெய்யும் ஊற்றிடுவோம் ஊற்றிட்டு நல்லா கலந்து விடுவோம் நல்லா அல்வா பதத்துக்கு வரும் அது வரும்போது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த முந்திரி திராட்சை நெய்யோடு எடுத்து அதில் கொட்டி கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டோன்னா சூப்பர்பான டேஸ்டி அண்ட் ஹெல்த்தி பேரிசம்பழம் கடலை பருப்பு ஹல்வா தயார் இது எல்லோருக்கும் பிடிக்கும் நீங்கள் பாசி பருப்பில் கூட இதே மாதிரி பண்ணலாம் அப்படி பாசி பருப்பு மாவு வாங்கி வச்சுக்கூட இதே மாதிரி பண்ணலாம் ட்ரை பண்ணி பாருங்க உறவுகளை மீண்டும் சந்திப்போம்